தலைப்பு இவ்வுலகம் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் வேலையும் பணமும் இல்லை என்றால் எதையும் சரியாக நாம் செய்தாலும் நாம் சரியாக பேசினாலும் சபையில் ஏற்காது அன்புடன் நட்டினையின் கவிதைச்சாரலுக்காக புத்தூர்ஜி ரேவதி கணேசன்